அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே அறிவுடைமை அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை எல்லாம் படித்து பொருள் தெரிந்து கொண்டு வருகிறோம் ஐந்து குரட்பாக்களுக்கு பொருள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் குரலிலிருந்து ஆறாவது குரல் வரை கடைசி சொல் அறிவு என்றே இருக்கிறது இப்பொழுது நாம் படிக்க வேண்டிய குரல் எவ்வது உரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படிங்கிற திருக்குறளை படிக்க போறோம் ஆனா இதுவரைக்கும் படித்த குரல் எல்லாம் பாருங்க சென்றவிடத்து செலவிடா தீ தொரிகி நன்றின் பால் அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு என் பொருளாவாக செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு உலகம் தழிய ஒப்பம் மலர்தலும்பலும் இல்லது அறிவு இப்ப பார்க்கிற இந்த குரல் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு இந்த இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த ஆறு குரட்களிலும் அறிவு அறிவு என்று சொல்லுவது அறிவின் இலக்கணத்தை சொல்லுகிறது அதாவது நாம புரிஞ்சுக்கிற சக்தி நம்மகிட்ட ஒரு சுயமா சிந்திக்கிற சக்த திரும்ப இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் எவ்வளவுதான் உங்களுக்கு இந்த பாடம் சொன்னாலும் நீங்களும் என்னோட சேர்ந்து நன்றாக சிந்திக்கணும் என்னை காட்டிலும் சிந்திக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களும் இருக்கிறார்கள் என்னுடைய தன்மைக்கு நிகராகவும் சிந்திக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சிந்திக்கக்கூடிய சக்தியை வளர்த்து விரும்புகிறவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய அறிவாற்றலை அடக்கத்தோடு வளர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு நல்ல நூல்களெல்லாம் அந்த கருத்துக்கள் விளங்கும் இதை சம்ஸ்கிருதத்திலே சாஸ்திர கிருபை என்று சொல்லுவார்கள் அதாவது நூல்களிடத்தில் நம்ம ஒரு அன்போட நாம் அதோட நம்ம தொடர்பு கொண்ட அதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த நூல்களில் இருக்கக்கூடிய நுண்மையான கருத்துக்கள் நமக்கு விளங்கும் நாம் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் அந்த நூல்களை ஆராய்ந்தால் அதில் இருக்கும் நுட்பமான கருத்துக்கள் நமக்கு விளங்க அந்த ஒரு ஆட்டிடியூட் அந்த ஒரு மனோபாவனை நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த நோக்கத்தோடு தான் நாம் அணுக வேண்டும் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக நமக்கு இந்த குரட்பாக்களை அருளி செய்திருக்கிறார் இந்த குரலுக்கு நாம் பொருளை பார்ப்போம் எவது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு நமக்கு புத்திசாலித்தனம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி நாம பெரியவங்களுடைய சொற்களை எல்லாம் அவமதிக்க கூட அந்த கருத்து இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது அதுவும் ஒரு தலைமை பண்போடைய இருக்கிற ஒரு தலைமை பண்போடு இருக்கக்கூடிய அரசன் எப்படி இருக்கணும்னா எனக்கு தனக்கு விஷயங்கள் தெரிஞ்சா கூட பெரியவங்க கிட்ட நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கேட்கறதுல ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டோம் இது நான் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்ல இந்த அறிவு இயற்கையில இருக்கக்கூடிய அது நம் மூலமாக வெளிப்படுகிறது அதுக்கு நாம் உரிமை கொண்டாடுறதுங்கிறது நம்மளுடைய நாட்டுல கிடையாது இன்றைக்கு எல்லா பொருள்களையும் சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் நம்ம உலகத்துல பார்க்கிறோம் இப்ப இந்த நாட்டுல விளையக்கூடிய பொருள்கள்லாம் இருக்கு அதுக்கு நாம உரிமை கொண்டாடுறோம் வெளிநாட்டில் அவர்கள் அவர்களுடைய பொருளுக்கெல்லாம் உரிமை கொண்டாடுகிறார்கள் பேட்டன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா அந்த மனப்பான்மை குறுகியது என்று அடியேனுடைய சிற்றறிவுக்கு புலப்படுகிறது இந்த உலகத்திலே தோன்றுகிற பொருள்கள் எல்லாம் இயற்கையிலிருந்து தோன்றக்கூடிய பொருளாக இருக்கட்டும் செயற்கையாக நாம் உருவாக்கக்கூடியவைகளாக இருக்கட்டும் அது சமூகத்துக்கு வேண்டும் அதை கொண்டு நாம் பொருளை ஈட்டி நாம் வாழ்வது என்பது சற்று குறைவானதுதான் என்று என்னுடைய சிற்றறிவுக்கு புலப்படுகிறது ஆகவே நம்மிடத்துல ஒரு ஆற்றல் வந்திருக்கிறது என்றால் அந்த ஆற்றலை சமூகத்துக்கு வழங்க வேண்டும் அந்த ஆற்றல் மூலம் நான் பெறக்கூடிய பயன் என்ன என்பதை சிந்திப்பதை விட ஒப்புறவறிந்து சமூகத்துக்கு கைமாறு வேண்டா கடப்பாடாக அது அமைய வேண்டும் என்று என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு அபிப்பிராயம் கருத்து இன்றைக்கு எல்லாவற்றையும் அறிவுசார் சொத்துரிமை என்று வந்து விட்டது நம் அறிவை எல்லாம் மனமு வந்து பிறருக்கு வழங்குவோமே ஆனால் இந்த உலகத்திலே அறிவு நன்றாக வளரும் என்பதே என்னுடைய கருத்து ஆகவே அரசன் எப்போ ஆணவம் கொள்ளக்கூடாது எவ்வது உறைவது உலகம் பெரியோர்கள் எவ்வாறு சிந்தித்து செயல்படுகிறார்களோ உலகத்தோடு அவ்வாறு பெரியோர்கள இணைந்து நம்முடைய அறிவை பயன்படுத்துவதுதான் நாம் பெற்ற அறிவின் பயன் அறிவாற்றலோடு பிறந்திருப்பதற்கு பயன் என்பது இந்த திருக்குறளின் பொருள் எவ்வது உரைவது உலகம் என்றால் உலகம் என்றால் உயர்ந்தவர்கள் எவ்வாறு சிந்தித்து செயல்படுகிறார்களோ அவ்வாறே அவர்களோடு நாமும் சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை வள்ளுவ பெருமான் இந்த குரட்பாவிலே நமக்கு அருளை செய்திருக்கிறார் ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலே கடைசி குரல் நூத்தி நாற்பதாவது குரல் சொல்லுகிறது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் ஒழுக்கங்களை ஒப்பு நோக்கலாம் எனவே இந்த குரல் பாவுக்கு இந்த அளவிலே பொருள் சொல்லி நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி